ஒன்பது அபோஹிங் அவர்கள் கூறியதாவது நபி சலாஹு அலிக் வசல்லம் அவர்கள் தொழுகையில் முதலாவது ரக்காத்தை நீளமாக்கி இரண்டாவது ரக்காத்தை சுருக்கி தொழுபவர்களாக இருந்தனர் இதை போன்று சுபு தொழுகையிலும் செய்பவர்களாக இருந்தனர்